நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் சரவடிக்காக உங்கள் தோழி முக்கணி ஓடு ஓடு பாப்பா ஒடிய ஒடிய பாப்பா தண்ணிய கண்டா தளம்புது பாப்பா விடை செருப்பு பெட்டிய திறந்தா கிருஷ்ணன் பிறந்தான் விடை நிலக்கடலை தங்கத்தங்க செப்புக்கொடம் தவறிவிட்டா ஓட்டக்கொடம் விடை கோழி முட்டை தோல் இல்லாத பழம் தொப்பன் விழுந்ததாம் விடை நம் வாயிலுள்ள எச்சி கல்லுக்கும் கீழே வெள்ளி முளைத்ததாம் விடை காளான் சுத்தி சுத்தி புடலங்கா சூரிய புடலங்கா கல்யாண வாசலிலே காரிய புடலங்கா விடை வெளிநாக்கொடி நீட்ட நான் மாட்ட விடை வளையல் கட்ட கட்ட சுப்ராயன் வெட்ட வெட்ட குழைக்குது விடை தலைமுடி நடுக்காட்டுல வெள்ள பேய் பறக்குது விடை பருத்தி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்